ாலும் அவருக்கு நான் பதில் சலாம் கூறுவதற்காக என் உயிரை என்னிடம் அல்லாஹ் திருப்பி தராமல் இருப்பதில்லை என்று நபி சலாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோது இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று